ம் ஆய மமாா மாணுோத்லமிஷம் மாஹம்ிரமையா தரேஷ <Sanamā> பதினோராவது ண்டோமியமோ வியோ மூலேபாத் ஜீவசிரவே மேவன்வே அேவன் சவேஷனாத்மனூத்த பிப்பீயமான சத்பிரமனை மிகவும் நுண்மையாக இருக்கின்ற காரணத்தினால் உத்தாலகர் பல திருஷ்டாந்தங்களைச் சொல்லி சொல்லி அந்த நுண் பொருளை விளக்க முற்படுகிறார் உபனிஷத்தில் இன்னொரு மந்திரம் ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறது இந்த எப்படிப்பட்டதுன்னா அணோரணீயான் மகதோ மகீயான் பெரியதில் பெரியதாகவும் சிறியதில் சிறியதாகவும் உள்ளத்தினுள்ளும் ஆத்மா குஹா நிஹிதோசந்தோ அசோயாம் ஹேிதம் அணோரணீயான் निहितोस्य जंतो. ஜந்தோ இது கட்டோபனிஷத்திலும் இருக்கு மகாநாராயணோபனிஷத்துலையும் இருக்குலயும் சில மாற்றங்களும் இருக்கு தம் அக்கூதி வீதசோகிரசாதான் மகிமானமாத்மன என்று கட்டோபனிஷத் சொல்கிறது மகாநாராயண விஷத்துக்கு இதையே மாற்றி கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுறது தம் அக்கிரத்தும் பிரசாதான்னு இருக்கு அங்கே ஈஷம் இருக்கு இதுக்கெல்லாம் அர்த்தங்கள்லாம் விசாரம் பண்றதெல்லாம் நிறைய இருக்கு ஆனால் ரொம்ப அழகான மந்திரம் பெரியதில் பெரியதாகவும் சிறியதில் சிறியதாகவும் நுண்மையானதில் நுண்மையானதாகவும் பருப்பொருளின் மிகவும் பருப்பொருளாகவும் து அது எங்க இருக்கிறது அஸ்ய ஜந்தோ குகாம் நிஹிதம் ஆத்மா குஹாயாம் நிஹிதோஸ்ய ஜந்தோ அஸ்ஸாம் குஹாயாம் நிஹிதா இருக்கிறது அப்ப பெருஷாகவும் இருக்கு ரொம்ப சின்னதாகவும் இருக்கு ஹுதயகுஹைனி இருக்கு தம் அக்கிரத்து கர்மரகிதமான பல அர்த்தம் தம் அக்கிரம் வீதையை கர்ம ரஹிதமான நிர்வீகாரமான சிறியதில் சிறியதாகவும் எல்லோருடைய உள்ளத்தினுள்ளும் இருக்கின்ற அந்த தத்துவத்தை கர்மரிதமான அந்த தத்துவத்தை தர்மத்தை கடந்த அந்த தத்துவத்தை பார்ப்பவன் கவலைகளில் இருந்து விடுபடுகிறான் வீத்த சோகோ பவதி அதுக்கு ஒரு கண்டிஷனும் போடுறது தாத்து பிரசாதான் மகிமானம் ஆத்மனகா தாத்து பிரசாதான் மகிமானம் ஈசம் மகிமானம் ஈஷம் அப்படி ஒரு அர்த்தம் இங்க மகிமானம் ஆத்மனஹத்துக்கு நம்முடைய இந்திரியங்கள் மனசோட தான் அதை பார்க்க முடியும் ஆத்மனகும் அந்த சத்பிரமன் தான் சூக் இருக்கிறதும் அந்த சத்பிரமன் தான் வித்யாரணி சுவாமிகள் ரொம்ப அழகாக எழுதுறார் நீ இந்த பஞ்ச ஜானேந்திரியங்கள் மூலமாகவும் பஞ்ச கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் எந்த ஒரு விவகாரம் பண்ணிட்டு அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் சொன்னா அறியப்படும் பொருளாகவும் அறிபவனாகவும் அறிவாகவும் அந்த மெய்ப்பொருளே இருக்கிறது அந்த மெய்ப்பொருளின் மீதுதான் அறிபவன் அறியப்படு பொருள் அறிவு என்பதெல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அறிவுனா விற்பிக் எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது தான் சைதன்யம் தான் என்னது ஞாத்திருவம் அப்புறம் வந்து ஞானம் விற்பி ஞானம் எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் கிருஷ்ணர் சொல்றார் ஞானம் ஜேயம் ஞான கம்யம் ஹிருதிசர்வச விஷ்டிதம் அனைவருடைய உள்ளத்திலும் அறியப்படுவதாகவும் அறிவாகவும் அந்த மெய்ப்பொருள் வீற்றிருக்கிறது ஞானம் ஜேயம் ஞான இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் நினைவுபடுத்துறேன் இங்கே நம்ம விஷயத்தை பார்ப்போம் ஆகவே இது ரொம்ப சட்டிலாக இருக்கிறதுனால இத்தனை திருஷ்டாந்தம் என்னத்துக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போறாரு நமக்கு சந்தேகமா இருக்கும் அவர்தான் சொல்லிட்டாரு ஏஷஹா அணிமா ஐ ததாத்மியம் இதற்கு தத் சத்தியம் சாத்மா தத்துவமசி அது இருக்கணும் நாம மறக்கப்படாது அதனால் இந்த மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு பார்ப்போம் இப்போ இந்த விரக்ஷ திருஷ்டாந்தம் சொல்லியிருக்காரு அசிய மகதூலே அபியாக ஜீவன் சிரவே காலையில் பாதுகா மேல் மூலத்தில் இது பண்ணாலும் சரி மத்தியில் பண்ணாலும் சரி அப்புறம் வந்து அக்ரே மேலே இருந்தாலும் சரி அங்கே ஜீவ உயிர் இருந்தால் நீர் வடிகிறதை பார்க்கிறோம் ஏஷாஷீன ஆத்மன அணு பிரபூத அணு பிரபூதா அணு வியாப்தா ஜீவாத்மாவால் இந்த விரக்ஷம் அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு அந்த சப்தத்தை அதுலதே தெரிஞ்சுக்கணும் நீங்க ஜீவஹா அஸ்தி அப்படிங்கிற போதே என்ன ஆயிடுறது ியர் சஸ்தி சன் பட்டா சர்வத்திர அவ்வியாரா மாற்றம் இல்லாமல் எல்லாத்திலயும் அந்த சத்து இருக்குப்பா அப்படி சொல்லி இருக்கிறார் ஞாபகம் வச்சுக்கணும் ஜீவக அஸ்திங்கிறோம் இல்லையா அந்த அஸ்திதான் பிரம்ம அஸ்திதா மாத்திரம் ஏற்கனவே சொன்னார் சதேவ அப்படிங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் அப்படியே சங்கராச்சாரியர் அர்த்தம் சொல்றார் அஸ்திதா மாத்திரம் சதேவ சோமிய இதில் சதேவங்கிற பதத்துக்கு ஆதிசங்கரர் அஸ்திதா மாத்திரம் அப்படின் இருக்கார் ஜீவகா அஸ்தி அந்த அஸ்திங்கிறது எதை குறிக்கிறது பிரம்மனை குறிக்கிறது ஜீவகாங்கிறது எதை குறிக்கிறது அதிசூக்ஷமான நாம குறிக்கிறது அதிசூக் இருக்கிற இன்னொரு பாஷனா சிதாபாசம் அதுதான் ரொம்ப சௌரியம் சிதாபாசம் இல்லாட்டி அகங்காரிட்டி அதெல்லாம் போட்டுக்கோ இண்டிவிஜுவாலிட்டி அல்லது சிதாபாசா அது வந்து அது அந்த அஸ்திங்கிற ஒரு பதத்திலே எல்லாம் முடிஞ்சு போயிடு ஜீவஹா அஸ்தி அஸ்தி பிரம்மா உபநேஷத்தில் அப்படிதானே சொல்லியிருக்கு அஸ்தி பிரம்மே தித் பிரம்ம அஸ்தின் அஸ்திதான் அஸ்தினா அஸ்தி இல்ல எலும்புல அது அஸ்தி ரெண்டாவது தஸ்திதான் பிரம்ம அந்த அஸ்திதா தான் ஈஸ்னஸ் ரொம்ப இல்லையா அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு அது ரொம்ப சூக்மந்தானே அணிமா நாமரூபத்தை நீக்கி புத்தியால தெரிஞ்சுக்கிறது சூக்ம்தானே இப்ப என்ன சொல்லுகிறது ஜீவேன ஆத்மனா சஹா ஏஷகா இந்த விரக்ஷமானது இந்த சயேஷஹா சயேஷஹா அடிக்கடி வருது இந்த இடத்துல விரக்ஷா ஜீவேன ஆத்மனா அனுப்பிரபூதா முழுக்க முழுக்க விரக்ஷம் முழுக்க இந்த ஜீவன் வியாபிச்சிருக்கான் இருந்து என்ன பண்றான் வேறு வாயிலாக ஜலத்தை எடுத்துக்கிறானிபோதிதாம் திடீர்னு பாராயணம் ஆரம்பிக்கிறேன்னு நினைச்சுக்காய் அத்வைதாமத வருஷிணீம் பகவதி அஷ்டாதீம் அதுல இருக்கு भगवत, வியசேன கிரித்தம் புராண முனி மகாபார்த்தம் பாராரியவரோமீத்தோத் நாநியனேசரம் லோக்கே சஞ்சனமான சப்தம் இது பேப்பீயமானம் குடிக்கிறது ஜலத்தை குடிச்சுட்டு நீர் வேரில் விட்டால் அது மரத்துக்கு போய் சேருறது இலைக்கெல்லாம் போய் சேருது பேப்பீயமானம் அது மாத்திரம் இல்லை பேப்பீயமானம் மோத பேப்பீயமானஹா விரட்சகா மோதமானஹா நீங்கள் வந்து ஜலம் விட்டு பாருங்க மரத்தை அது குஷியாக இருக்குது தெரியும் நமக்கு அதனால உபனிஷத் சொல்வது மோதமானஹா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பாரு ஜெலம் விட்ட உடனே இங்கேருந்து போயின்னு பார்த்துட்டே இருப்பேன் பார்த்தா தெரியும் பிரமார்த்த பவன் வாசலில் ரெண்டு மரம் இருக்கும் அடிக்கடி அதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க அது வந்து பார்க்குறதுக்கு பார்க்குறேன் அது பார்த்தா தெரியும் அது பார்த்தா அதுவும் மாதிரி இருக்கும் கொடுக்க மாட்டியா தண்ணியினு கொடுக்க மாட்டியா எல்லாம் சாப்பிட்றீங்களே தண்ணி கொடுக்குறீங்களே என்ன மாத்திரம் கவனிக்காமல் இருக்கீங்களே அவனு கேட்கற மாதிரியே இருக்கும் நாங்களா பரவாயில்ல இந்த உத்தண்டியில் ஒரு சுவாமி இருக்கார் சுத்தானந்தன் அவர் ஒரு மரத்தை எல்லாம் போய் புத்தம் கொடுப்பார் அதெல்லாம் ஆ ஒண்ட்ருஃபுல் அப்படி சொல்லிட்டு போவார் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவார் அவர் கண்ணுக்குட்டி எல்லாத்துலேயும் அதில் அவருக்கு ரொம்ப ரசிக்கிறவர் அதெல்லாம் பண்ணுவார் அது மாதிரி அந்த ஜலம் விட்ட உடனே பார்த்தா அது மழை பெஞ்சதுன்னா பார்த்தா தெரியும் அப்படியே ரொம்ப குஷியாக இருக்கிற மாதிரி தெரியும் உபரிஷத் சொல்கிறது மோதமானஹா மோதமானஹா மோதமானஹா ரொம்ப சந்தோஷத்தோட திஷ்டதி இருக்கிறது ஆத்மநானு பிரபூதா சன்னு வேதங்கள்ல நிறைய புகழ்ந்து பேசி இருக்கு நம்ம இங்க சொல்றோம் பாருங்க அஸ்வத்ஷந்தன தருகு மந்தார கல்பத்ரும ஜம்பு நிம்ப கதம்ப சூத சரலா விராச்சே கஷரிணமா விபிராஜன்துவோ மங்களம் நமக்கு இந்த மரங்கள்லாம் மங்களத்தை கொடுக்கட்டும் அதாவது மனிதனின்றி மரம் இருக்குமா மரமின்றி மனிதன் வாழ முடியாதான் எனவே மரம் நடுவீர் மரம் நெடுவே நீ இல்லாம அது இருக்கும் அது இல்லாம நீ இருக்க முடியாது எனவே மரத்தை வளர்ப்போம் மரம் வளர்க்கணும் மரத்தையும் வளர்க்கணும் மனங்களையும் வளர்க்கணும் மோதமான ஸ்திஷ்டதி மந்திரம் படிக்கலாம் அஸ்யாகும் अथसा अथसा ரித்தீய ஜாதி அச சாஷிய திரு ஜஹாத்தீ அலும் விளக்கி சொல்ற அது ஏகா ஜீகா ஜஹாத்தி தானா ஒரு சாக்கையிலிருந்து ஒரு கிளையிலிருந்து இந்த உயிர் விலகி நொடுத்தும்னா ஏகாம் சாக்காம் ஜீவகா ஜஹாத்தி போர் இதெல்லாம் இந்த இந்த பகுதி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டு வித்ரா பண்ணிக்கிறதான் இந்த ஜீவன் அந்த வியாபகத்தை வித்ரா பண்ணிக்கிறதான் நீங்கள் இதை வச்சுனே புரிஞ்சுக்கணும் ஆனால் வந்து காஞ்சகட்ட இருக்கு அதுவும் சத்து நஞ்சாமும் வச்சுக்கணும் புரிய சத்து சத்துலதான் பூர்த்தி ஆகும் என்ன பண்றதுல இருந்து விலகி எடுத்துன்னா எந்தெந்த கிளையில இருந்து விலகிக்கிறதோ அந்தந்த கிளையில ஜீவன் அந்த கிளை வாடி போறது சுஷதி உலர்ந்து விடுகிறதுன்னு அர்த்தம் எந்தெந்த கிளைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறதோ அந்த கிளைகள் வாடி விடுகின்றன உலர்ந்து விடுகின்றன காய்ந்து விடுகின்றன அதைத்தான் ஹோமத்துக்கு யூஸ் பண்ணணுமா அப்படி பார்த்தா நிறைய அவுட் ஆயிடும் அந்த காஞ்சு விட்டுருக்கு இல்லையா அதை தான் எடுத்து ஹோமத்துல அதை எடுக்கணும் ஹோமத்துக்கு பண்ற சமயத்தான் இருக்கே தானா உதிர்ந்து விழுந்துருக்கணும் கர்ம காண்டி காதெல்லாம் எடுத்துட்டோம்னா அது ஒரு தோஷம் அதுக்கு ஒரு பிராயஷ்டித்த ஜபம் பண்ணணும் அதனால சமைத்து புறக்கிறது தான் சொல்லுவோம் சமைத்து வெட்டதெல்லாம் கிடையாது ஆனா இப்ப அப்படி இல்லை ரொம்ப பெருசா நிறைய நடந்தா என்ன பண்றது ஜீவகா ஜகாதி ஒரு கிளையை ஜீவனானது விட்டுவிட்டால் அது உலர்ந்து விடுகிறது தித்தீயாம் ஜகாதி மற்றொரு இரண்டாவது கிளையை விட்டுவிட்டால் அதுவும் வாடி விடுகிறது திருத்தீயாம் ஜகாதி திருத்தியாம் சாஹாம் சேர்த்துக்கணும் மூன்றாவது கிளையை விட்டுவிட்டால் அதுவும் உலர்ந்து விடுகிறது இப்படி சொல்லிட்டு இருக்கிறதா ஒரே வார்த்தை முடிச்சுடுத்து சர்வம் ஜகாத்தி சர்வ சு எல்லாத்தையும் விட்டு போயிடுச்சுன்னா அனைத்தும் உலர்ந்து போகிறது மரமே பட்டு போய் விடுகிறது அதுதான் அது மாதிரி சங்கராச்சாரியார் வர்ணிக்கிறார் ஆத்மாசத்தை விட்டுவிட்டால் அது சுஷ்யாகிறது மாதிரி சொல்றாம் ரோஹ்தாம் ஆகத்தாம் அது நோய் வருதான் நோய் வந்துதான் அப்படி விடுறதாம் ரோகிரா ஜீவகா ஜகாதி உபசம்ஹரதி நோய் பிடிக்கிறது நோய் உண்டு அந்த நோய் பிடிக்கிறதுனால வந்துட்டே இருக்க ஜகாதி உபசம்ஹரதி ஆத்மாசம் தன்னுடைய அந்த ஜீவனை எடுத்துக்கொள்கிறது சாசுஷதி வாக்கு மனஹா பிராண கரண கிராம அனுப்பிரவிஷ்டா ஜீவகா இனி பின்னாடி சொல்ல போறது உபசம்ிய ஒரு இடத்துல சொல்லிருக்கு தேவதாயாம் ஒரு மந்திரம் படிச்சிருக்கோம் நான் பார்க்கல நீங்க திரும்ப பார்த்தோம் அத சொல்ற அதை கனெக்ட் பண்ற சங்கராச்சாரியர் என்ன சொல்ற வாக்கு மனஹா பிராண கரண கிராம அனுப்பிரவிஷ்ட வாக்கிலையும் மனசுலையும் பிராணம்லையும் இந்திரியங்கள்லையும் வியாபிச்சிருக்கிற உயிரானது அவைகளை விடும் பொழுது தார உபசம் திடீர்னு கண்ணுல பாக்கிற சக்தி போயிடுறது ஆனாலும் ஜீவன் இருக்கு கண்ணுல ஜீவன் போயிடுது ஜீவனுடைய அந்த அம்சம் போயிடுது காதுல அந்த இந்திரியம் அவுட் ஆயிடுது எல்லாமே என்ன பண்ணுறது நான் அந்தந்த இந்திரியங்கள் இருந்தால் தான் அந்த அனுபவம் அந்த இந்திரியங்கள் இல்லை அந்த ஜீவன் போயிடுறது அந்த ஹார்ட் எதா இருந்தால் நீங்கள் எடுத்துங்க உடம்புல இருக்கிற அவயவங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் வாழ்கிறோமே நுரையீரல் தகராறு இருக்குது லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கு காது கேட்கறது இல்லை கண்ணு தெரியறது இல்லை பல்லு போயிடுத்து எல்லாம் போய் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ளே இருக்கு அந்தந்த ஏரியாவில் வியாபகத்துவம் போயிடுது அந்த ஜீவனுடைய வியாபகத்துவம் அங்கிருந்து வெளியுறுத்தோம் ஜீவேனச்ச பிராணயுக்தேன பிராணயுக்தேன ஜீவேன பிராணனோட இருக்கிற தண்ணியை விட்டு அது எப்படி சந்தோஷமா சுகமா இருக்கோ அது மாதிரி அசிதம் பீத்தஞ்ச ரமதாம் கதம் ஜீவத்து ஷரீரம் விரக்ச்ச வர்த்தய ரசரூபேண ஜீவச சத்பாவே லிங்கம் பவதி ஜீவன் இருக்குங்கிறதுக்கு அடையாளம் நம்ம வாழ்றதுதான் எாணே நன பிராணி திரம்ேதம் உைத்திரோபல்கிறதுியாத் தேகாஷ ஆனந்தோன எதனால இது காரியங்கள் எல்லாம் பண்றது பிராணசத்துவே சரீரவியவஹாரசம் பிராண அபாவே சரீர விவகார அபாவா அண்மையை வெத்திரேகன் நியாயம்தான் அதாவது இந்த சரீரத்துக்குள்ள ஜீவன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பண்ற காரியங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் மரத்திலையும் அப்படித்தான் தெரிஞ்சுக்கிறோம் அதை கிள்ளி பார்த்தா தெரிகிறது அது மாதிரி இதுலேயும் விவகாரத்தை வச்சு அனுமான் அதனால தான் இந்த சரீரத்தை ஸ்தூல சரீரம்ங்கிறோம் அப்புறம் சூக்ம சரீரத்தை லிங்க சரீரம்ங்கிறோம் ஒரு நல்ல பதம் அது ீரம் அங்க அர்த்தம்னா லிங்கிய இந்த விவகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுக்கு பின்னால ஒருத்தம் இருக்கணும் ஸ்ரோத்ரஸ்யோத்ரம் மனசோ மனஹா எத் வாசோஹ வாச்சம் சவு பிராணசிய பிராணா சக்ஷுஷு கவு தேவோயுனி துவா தேவ கவு தேவோயுனக்தி அந்த ஆரம்பிக்கிறதுனால தூண்டப்பட்டு மனசு விஷயங்களை நோக்கி போறது எதனால் தூண்டப்பட்டு மனது கேனேஷித்தம் பதத்தி பிரேஷித்தம் மனஹா மனசு எதனால இச்சப்படுறது மனசு ஆசைப்படுறது எதனால் வார்த்த பேருமாம் போது பிரம பிரீத்தியுக்தா கேனேஷிதாம் வாசம் இமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கவு தேவோன்தி ரொம்ப அழகான மந்திரங்கள் கடைசியில் முடிகிற போது இதான் இதெல்லாம் சொல்லி வார்த்தைகள் எல்லாம் இந்த இதெல்லாம் சொல்லி அதுலேன்னா இதெல்லாம் கிடையாது எதனால் மனசால் எதை நினைக்க முடியாதோ எது எதனால் மனசு எல்லாத்தையும் நினைக்கிறதோ அதுவே நீ சொன்னா அந்த கம்யூனிகேட் ஆத்தான செய்கிறது சூக்ஷமான புத்தி இருந்தால் புரியும் சங்கராச்சர் பின்னால சொல்ல போறார் அடுத்த சாப்டர்லாம் நிறைய சொல்ல போறார் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்றார் இந்த சாந்தோக்கிய புருஷத்தினுடைய கன்க்ளூஷன் ரொம்ப அற்புதமாக பண்ணுறார் ஆதிசங்கரர் நிறைவு செய்யும் பொழுது அந்த கருத்துக்களை வகுத்து தொகுத்து அவர் நிறைவு செய்யறது ரொம்ப அற்புதம் அதுதான் இந்த ஆச்சாரியருடைய வியாக்கியானால்தான் நமக்கு இதெல்லாம் படிக்க முடியாது இல்லாட்டி இந்த மந்திரம் என்ன தலையும் புரியாது காலும் புரியாது ஒன்றும் புரியாது அதனால லிங்க சரீரம்னா என்ன அர்த்தம் அதுக்கு தான் சொன்னேன் அனுமானம் பண்ணுறோம் இதுக்கு வேறாகத்மான ஒன்னு இருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்னதுன்னா இந்த பஞ்ச ஜானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச பிராணன் மனசுதான் லிங்கம் ஃபார் ஆத்மா குழு இதுக்கு பின்னால ஒரு தத்துவம் இத்தனையும் வியாபிச்சு இருக்கு அது இல்லைன்னா இது வேலை பண்ணாது அப்படிங்கறதுக்கு குழுவா இருக்கிறதே இதுதான் இத வச்சுதான் அதை அனுமானம் பண்ணி புரிஞ்சுக்கிறோம் அது இல்லைனா இது வேலை செய்யாது இது வேலை செய்யறதுனால அது இருக்கு அப்படி புரியுதுன்னா எது இருக்க முடியாதோ அதுவே அதுக்கு காரணம் மண் இருந்தாதான் கொடை இருக்கும் மண்ணு இல்லைன்னா கொடம் எனவே கொடத்துக்கு காரணம் மண்ணுன்னா அது மாதிரி ஆத்மசத்துவே இந்திய விவகார சத்துவம் आत्मा அபாவே இந்தியபாவது இந்தியங்களெல்லாம் வியாபித்து இருக்கிற ஒரு சிங்கிள் பர்சன் இருக்கான் உள்ளுக்குள்ள அவன் தான் இத்தனை கருவிகரணங்களையும் கருவிகரணம் கேட்டுக்கிறது தான் அதனால கருவிகரணங்களையும் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறான் இத வச்சு புரிஞ்சு அங்கெல்லோ திரும்பணும் நாம நம்மளான இதை யூஸ் பண்ணி வெளியே பார்த்து பார்ப்பவனை பார்க்காமல் பார்க்க வேண்டாததை எல்லாம் பார்த்து பாழா போகிறோம் எல்லாம் பாப்பாவா சொல்லணும் பார்ப்பவனை பார்க்காமல் பார்க்க கூடாததை எல்லாம் பார்த்து பார்த்து பாழாய் போகிறோம் என்ன அடுக்குமொழி புலவருங்கிறான் தமிழ் எல்லா அதுக்கு மூன்று எழுத்து இதுக்கு மூன்று எழுத்துன்னு சொல்லியே பதவிங்கிற மூன்று எழுத்துக்கு வந்துட்டாங்க நம்ம ஊரில் அது நடந்துடுது இப்படி அதுக்கு மூணு எழுத்து இதுக்கு மூணு எழுத்து இதுக்கு மூணு எழுத்து நம்ம தலை எழுத்து சத்பாவே லிங்கம் பவதி அசித்த பீத்தாபியாம்கி தேகே ஜீவகா திஷ்டதி சாப்பாட்டினாலையும் தாத்தினாலையும் தேகே தீவகா திஷ்டதி அதுவும் தண்ணி விடுறதுனால தானே அது நிற்கிறது தென்னை மரத்துக்கு நிறுத்தி பாருங்க அப்படியே சூமி போயிடும் அது மாதிரி சாப்பாட்டினாலையும் ஏற்றுக்கொள்வதாலும் நீரை அருந்துவதாலும் உயிர் உடலிலே வாழ்கிறது அசித்த பீத்தே பீத்தாபியாம் அந்த சாப்பாடும் தண்ணியும் கிடைக்கிறது அவன் பண்ண கர்மத்தை பொறுத்ததான் பெரிய பங்களாவா இருந்தாலும் அவனுக்குற போது தண்ணி கிடைக்கல வச்சு அவ்வளவுதான் என்ன பண்ண வெறும் பணத்தாலே இது முடியுமா அது கர்மானுசாரிணிங்கிறார் சிங்கராஜர் நமக்கு உணவு கிடைக்கிறதும் தண்ணீர் கிடைக்கிறத பண்ற புண்ணாபத்தை சேர்ந்து இருக்கு கர்மானுசாரணி அது மாத்திரமல்ல அது கிடைக்கிறது மாத்திரமல்ல குடிக்க சக்தி வேணுமே சில வியாதிக்குலாம் டாக்டர் தண்ணி குடிக்கூட இந்த சாந்தான சுவாமிகள் கடைசி காலத்தில் டாக்டர் தண்ணி குடிக்கக்கூடாது அவர் தண்ணியே குடிக்க முடியாது ஆனா தாகமா இருக்குமா குடிக்கூடாது தண்ணி குடிச்சா சீக்கிரம் போயிடுவீங்க தண்ணியே குடிக்க முடியாம போயிடுது அதனால என்னன்னா அது எல்லாம் கர்மானுசாரி கர்மத்தை அனுசரிச்சு இருக்கு தஸ்ய ஏகாங்க வைக்கல்ய நிமித்தம் கர்ம எதோ உஸிதம் பவதி ததா ஜீவகா ஏகாம் சாஹாம் ஜஹாதி இப்படி உடம்புல கூட ஒரு ஒரு அவயவங்கள் வேலை செய்யாம கூட உடம்புல வந்து உயிர் இருக்கிறதை பார்க்கிறோம் அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டே போறார் செங்கராஜர இந்த சரீரத்தில் இருக்கிற உயிரையும் மரத்தில் இருக்கும் உயிரையும் ஒப்பிட்டு கொண்டு போகிறார் ால இந்த திருஷ்டாந்தத்தின் மூலமாக என்ன சொல்றாருன்னா ஜீவர்கள் மாத்திரம் மாறுறதில்ல ஜீவர்கள் ஒடுங்கினாலும் பிரளயத்தில் ஜீவர்கள் ஒடுங்கினாலும் திரும்பவும் அதே ஜீவர்கள் தான் வருகிறார்கள் ஜீவர் ஒடுங்கினதுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்னாயிடுத்து அப்புறம் ஃப்ரெஷ்ஷா வர்றதில்லை ஜீவ விஷயத்துல மாத்திரம் இந்த உண்மையை புரிந்து வேண்டும் தேன் சமுத்திர திருஷ்டாந்தத்துக்கு அது வந்து அச்சேதன விஷயம் இது சேத்தன விஷயம் என்று பகுத்தறிந்து கொள்ள வேண்டும் அதான் விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறது உபனிஷத்து தான் இருக்கும் இல்லாட்டாலும் ஜீவன் இருக்கும் ஆனால் ஜீவன் அழிவதில்லை ஜீவன் அநாதி அனந்தன் ஜீவகா அநாதிகி அனந்தா இதுதான் என்னமோ பொண்ணும் ஜீகா அநாதிகி அனந்தா ஞாபகம் படிச்சுட்டே இருக்கணும் ஊரிண்டே இருக்கணும் சந்யாசியா போய் இந்த சாஸ்திரத்தை படிச்சு இதுலயே ஊரிண்டே இருந்தா இந்த ஏரியா புரியும் ஏன்னா இதெல்லாம் புரியும் கடைசியில் அது பொய்யன்னு புரியணுமே இந்த உயிரும் பொய்யே நிழல் தான் இது நிஜத்தின் நிழல் பல்வேறு வகையான நிழல் அந்த நிழலின் வாழ்க்கையில் ஒரு ஒழுங்குப்பாடு அதுதான் வினைகள் வினை பயன்கள் வினை ஆற்றுதல் பயன்கள் அத்தனையும் மாயா காரியம் நமது உண்மை ஸ்வரூபம் தேகோ நாகம் ஜீவோ நாகம் பிரத்யகபின்ன பிரம்மைவாக உடலும் நான் அல்ல உயிரும் நான் தூய உணர்வே நான் தமிழ் அப்படி சொன்னா எல்லாம் உவாக இருக்குவாரு உடலும் நான் உயிரும் நான் உணர்வே நான் உணர்வு மட்டுமே உண்மை உயிர் ஒரு மாயத்தோற்றம் உடலும் மாயத் அந்த உயிருக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு இவைகள் அனைத்தும் மாயத்தின் என்னது லீலைகள் விளையாட்டுக்கள் என்று அத்வைத வேதாந்தம் வேதாந்த டி ஜன் மித்யா ஜீவோ வேதாந்த டிண்டிமஹ இப்ப நிறைய பேருக்கு உயிர் நாங்கிறத புரிய வைக்கிறதே பெரிய வேலை அப்புறம் உயிர் நான் இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பலம் வேணும் ஆனால் அதெல்லாம் இருக்குங்கிறீங்களே பிறப்பு இருக்குங்கிறீங்க மரணம் இருக்கு மறுபடியும் போயிட்டு போயிட்டு பிறக்கிறோம் நிறைய உடம்பு எடுக்கிறோங்கிறீங்க ஆமா அதுவும் உண்மை இதுவும் உண்மைதான் அதெல்லாம் என்னது எல்லாம் வியாபகாரிக சத்தியம் பாரமர்ச்சிக திருஷ்டியில் அதுவும் அவுட் அதுக்கும் ஒரு தலாக் தலாக் என்னது மமக்காரத்துக்கு ஒரு தலாக் அகங்காரத்துக்கு ஒரு தலாக் என்ன ஜி தலாக்னா என்னது விவாக ரத்துக்கு இஸ்லாம் முஸ்லீம்கள் பண்றாங்க இல்லையா மூணு தரம் தலாக் தலாக்னு கனவுல சொன்னா கூட ரத்த ஆயிடுமா நிஜமா குரான் எழுதியிருக்கு சொப்னத்தில் அப்படி வந்து எனக்கு தலாக் சொல்ற மாதிரி முடிச்சு சொன்னா முல்லா ஒத்துவார் அந்த பொண்ணுக்குள்ளா போட்டு போவேன் வந்து நிஜமா நான் ஒண்ணு பொய் சொல்லல அப்படி இருக்கு சொல்றான்னு வச்சுங்களேன் குருநாதா நேற்று கனவுல வந்து தலாக் சொல்ற மாதிரி அப்படியா பண்ணுவோம் நல்லதுதான் ஏன்னா நேர்ல சொல்றதுக்கு பயமா இருந்தா என்ன பண்ண போலாம். ஜீவாபேதம் அடிக்கலாம் அடுத்த வந்து சோமீதி வாவீவோ மிரிய அனிமா ஐத்தாத்மியு தியகும் சேத்தக்கேத்தோயே விச்சத்தயிருக்கிறீவன் விரக்ஷத்துல இருந்து பகுதிகளெல்லாம் விட்டு விலகலாம் அப்புறம் ஒரேடியா போயிடுச்சுன்னா சர்வம் சொன்னார் ஜகாதி அதே மாதிரி இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறே எல்லாத்தையும் விட்டு விலைக்குட்டான்னா இந்த உடம்பு செத்து போயிடுது ஜீவகா நம்மியே தான் இதுல ரொம்ப முக்கியம் ஜீவகா நம்யத்தே நான் சாக உடம்புதான் வந்து உண்மையா பொய்யா அதுவும் ஒரு அழகான சூக்ம சரீரம் இருக்கு ஸ்தூர சரீரம் தான் அழியறது சூட்சம் இருக்கிறதுனால சூக்ம சரீர பிரதிபிம்பைதம் இருக்கு சூஷம் சத்தியமா இச்சையா சூக்மசரீரம் எல்லாம் தேஜோபண்ண சிருஷ்டி ஆக என்ன பௌத்திகம் அதுல பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் ஆகவே மித்யாவில பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் சத்தியமா மிச்சயா மித்யாவில் மித்யா பிரதி மித்யா ஊடகத்தில் பிரதிபிம்பிக்கும் சைதன்யம் மித்யா அதில் ஜீவன்கிறது வேதாந்த சாஸ்திரப்படி என்னது சிதாபாசன் நிழல் நிழலுக்குத்தான் வினைகள் தான் நிழலுக்குத்தான் மல மன பல பிறவிகள் நிழல் தான் வந்து மோக்ஷம் அடையணும்னு ஆசைப்படுறது நிழல் தான் படிக்கிறது படிச்சுட்டு என்ன தெரிஞ்சுக்கிறது நான் நிஜத்தை புரிஞ்சுட்டு நிழலுங்கிற தன்மையை விட்டுடுறேன் ஞானம் வந்து நிஜத்துக்கு இல்லை நிழலுக்குத்தான் ஆக இந்த படிப்பு ஞானம் இதெல்லாம் வந்து என்னதுன்னா எதுக்கு நிழனுக்குத்தான் நிழனா என்னது சிதாபாசன் சிதாபாசனா யாரு ஜீவன் ஜீவனா யாரு அகங்காரி கர்த்தா எல்லாம் இவன் தான் சோமிய வித்தி இவ்வாறே இந்த இந்த சரீரத்தில் உள்ள ஜீவன் விஷயத்திலும் தெரிந்து கொள்ஹ உதா உத்தாலகா உவாச்சம் ஜீபேதம் இதம் இதம் வாவத போட்டு ஜீவ அபேத்தம் ஜீவியுதம் அர்த்தம் அதாவது அபேத்தம் விலகியது அப்படிங்கிறார் இது இறந்து விடுகிறது என்றோ அப்படிங்கிறார் ஜீவ அபேத்தம் இதம் சரீரம் இறந்து விடுகிறது அல்லவா ஜீகா நம் ரியத்தே ஜீவன் சாகிறதில்லை நம் ரியி அவ்வளவுதான் சயஜேஷம் அது வழக்கமான பல்லவி ஆகையினால இதுதான் இது ரொம்ப சூக்மானது என்ன புரிஞ்சுதா அப்படிங்கிறார் உத்தாலகர் சொல்றது புரியதா ரொம்ப ரொம்ப சட்டில்தான் என்ன பண்றது ஏன அஸ்ருதம் பவதி ஏன அமத மறந்தே போய்டும் அந்த மந்திரம் ஏன அமதம் மதம் பவத்தி ஏன ஏன அவிஞாத்தம் பி தாக்ஷா அந்த ஆதேசம் தான் ஞாபகம் வச்சுக்கோ இதெல்லாம் ரொம்ப சூக் ஆனதுன்னு அர்த்தம் இந்த ஜீவனுக்கும் ஆதாரமா பிரம்மணபதி இங்க சொல்லலைனாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ஜீவன் ஜீவகா அஸ்திங்கிறதுனால இன்னொன்னு ஞாபகம் வச்சுங்க நிழல் நிழல் இன்றி நிஜம் இருக்கும் நிஜமின்றி நிழல் இருக்குமா இருக்க சந்தேகம் என் நிழல் இருக்க நிழல் இல்லாம நான் இருக்க முடியும் ஆகையினால ஒன்னு ஞாபகம் நிழல் சொல்ற போதே நிஜம் இல்லாமல் நிழம் நிழல் இல்லை புரியறதுக்காக சொன்னேன் எங்கேயோ பிரம்மன் சத்து இந்த பக்கம் இருக்கு அது ஒரு லைட் ஏதோ அடிக்கிறது ஆகையனால எந்த நிழல் இப்படி அடிக்கிறதுலாம் நினைச்சுக்க புரியறதுக்காக சொல்றோம் அனிமான்னு சொல்லிட்டு இருக்காரு அணிமா இது ரொம்ப ரொம்ப அதிசூக் இதனால் அன்றோ இதுவோ இதுவெல்லோ அனைத்தையும் வியாபித்திருக்கிறது ஐததாத்மம் இதற்கு சர்வம் தத் சத்தியம் திரும்ப திரும்ப சொல்லணும் அதே சத்தியம் ச ஆத்மா அதுதான் அனைத்தினுடைய சாரம் தத்துவ கேதோ சொல்ல சொல்ல புரியும் அட்டி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும்னா கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்ன இந்த இப்போ நான் சொன்னது புரியறதோ ஹே ஸ்வேதகேது புரியுற மாதிரி இருக்கு ஆனால் திரும்ப இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்லாம் சொல்லுங்க அது சொல்ல போகிறது பரவாயில்ல நல்லா சொல்றேனே நம்ம ரொம்ப குஷியா சொல்ல போறார் அவர் ஜீவகா நம்ரியத்தே அஹ சயேஷோ மா தி ஷேத்தகேத்தோயே விஜாபிதித்துங்க அத்தியஸூம் அத்தியஸூம் பிளிவியதி நாமூபூக் சதூபாத் நாமரீத சாப்பிட்டு இத்தியே திருஷ்டாந்தேன பூயா ஏவ ரொம்ப அழகன் போட்டிருக்காரு இந்த அத்தியந்திராஸ் இவ்வளவு தெரிகிறது இது இந்த பிருத்திவியாதி நாமரூபத்து ஜகத்து பூமி முதலான பெயர் வடிவங்களை உடைய இந்த உலகமானது மிக மிக நுண்மையாக இருக்கக்கூடிய நாமரூபம் சத்திலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சட்டிலிருந்து இவ்வளவு பெருசு வந்திருக்குறீங்களே அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அடுத்த எக்ஸாம்பிள் பாரு அடுத்த கண்டத்துக்கு போறது கனெக்ஷன் கொடுத்துட்டார் மிக மிக நுண்மையான சத்திலிருந்து இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் எப்படி சுவாமி தோன்றியது அப்படி பார்த்தா எல்லாத்திலையும் நீங்க பார்க்கலாம் இத்தூண்டு விதையிலிருந்து இவ்வளவு பெரிய மரம் வந்திருக்கு நம்ம உடம்புக்கே மூல காரணம் என்னது ரொம்ப துளி தானே அதுக்கு தானே பெரிய சரீரம் வந்துருக்கு விவகாரம் பண்ணிட்டு விவகாரத்தை பண்ணி விவகாரத்துல விவகாரங்களே எல்லாம் உண்டு பண்ணி பண்ணிட்டு இருக்கு அதுக்குதான் அடுத்த இதுக்கு போற படிக்கலாம் பகவ இ इव भिन्ना அகவி ஆகவியசீதி கிஞ்சன பகவ இது வரைக்கும் ஒரு நூலையும் ஆரம்பிக்கிற போது எப்படி இருந்தது சோமிய சோம்யது இப்ப என்ன பண்ற இந்த மிகவும் நுண்மையானதிலிருந்து இந்த அதிசூக்மமான சத்துல இருந்து இந்த நாமரூபிரபஞ்சம் அண்டவெளியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன்கூட்சத்திலிருந்து எப்படி வந்தது என்ன ஏதாவது அதுக்கு ஏதாவது திருஷ்டாந்த இருக்கான் இருக்கு சொல்றதா நெக்ரோதம் வந்து ஆலமரத்துக்கு ஒரு பேர் இந்த ஆலமரம் அரச மரம் அத்தி மரம் மூணு மரமும் மகாவிஷ்ணுனுடைய ஸ்வரூபம் சொல்லி விஷ்ணு சாஸ்திராவும் சொல்லுகிறது நிஷூதனஹா நெக்ரோதா ஔதும்பரகா அஸ்வத்தஹா நெக்ரோதாங்கிறது ஆலமரம் அவுதும்பரகாங்கிறது அத்திமரம் அஸ்வத்தஹாங்கிறது அரசமரம் மூணு ஆசிரமத்தில் இருக்குது அத்திமரம் அங்கே ஒன்று பெருசாக அந்த பாதையில் வரும்போது பார்த்தீங்கன்னா தடுத்திருக்கோம் அத்தி அது ஆலமரம் கேட்க வேண்டாம் இங்கே ஒன்று இருக்குது பின்னாலும் ஒன்று இருக்குது அரசமரமும் அங்கங்கே இருக்குது மாத்தங்கிற ஓரவெல்லாம் இருக்குது நிறைய இடத்துக்கு அங்கங்கெல்லாம் இருக்குது அரசமரமும் இருக்குது அது மூணும் மகாவிஷ்ணுவனுடைய ஸ்வரூபம் சொல்லப்போனால் அந்த யாகசாலைக்கிட்ட ஒரு அரசுமரம் இருந்துது வேறு வழி இல்லாமல் எடுக்க வேண்டியதாக போயிடுது இல்லாட்டி தட்சிணாமூர்த்தியை சுற்றி மூணு மரம் இங்கே ஒரு அரசமரம் இருந்துது வேறு வழி இல்லாமல் அதை எடுக்க வேண்டியதாக போச்சு இல்லாட்டி கட்டடமெல்லாம் போய்டும்னு எடுக்க வேண்டியதாக போச்சு எதுக்கு சொல்கிறோம் நெக்ரோதம் நெக்ரோதாந்தர் நிவாசினம் பரகுரும் அப்படின்னு சொல்லி தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நமஸ் நமஸ்காரங்கள் இருக்குரோதாந்தி ஆலமரத்தின் கீழ் வசித்துக் கொண்டிருப்பவர் ஆலமரத்தில் இருக்கிற ஆலம் பழத்தை எடுத்து வந்துட்டேன் வேணும் எக்ஸ்பெரிமெண்ட் கிளாஸ் கொண்டு வந்து வேற ஏதாவது அதுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக இலையோட எடுத்திருக்கும் நெக்ரோத பலம் ஆக சொன்ன உடனே எதுக்கு அப்படின்னு கேட்கலையாம் தஸ்மை ச வித்வான் உபசக்தி முக்தாரிணே பிரசாந்த சித்தாய சமான்விதாய் அபீதி சஹசா மகாத்மா விவேக சூடாமணியில ஒரு ஸ்லோகம் என்ன பண்ணணும் சிஷ்யன் வந்து சிஷியனுக்கு தகுதி சொல்ற போது என்னன்னா சொன்னதை செய்யணும் ஏன்னு கேட்க விடாது அப்படி குருக்கு ஆளே கிடைக்காது எதோக்தக்கார கேட்டான்னா விவரம் எல்லாம் சொல்லணும் விஷயம் சொல்ல மாட்டான் குரு சொல்லியா எல்லாம் உருட்டாங்க காரின் காரின்னா என்ன அர்த்தம் இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு பெருமாள் இருக்க சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சொன்ன வண்ணம் படுனா பாய சுருட்டுந்தான் சுருட்டின்னு விட்டாரான் அப்புறம் பழவா எல்லாம் சரி போக வேண்டாம்னு சொல்றான் படுத்துக்கோ நான் படுத்து விட்டாரான் பெருமாள் அதனால பெருமாளுக்கே பேரு எதோக்தக்காரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்பா வந்து என்ன சொன்ன மரத்துல பழத்தை எடுத்துவாடா அப்படின்னா போய் எடுத்துட்டு வந்துட்டான் உடனே தூக்கி வந்துட்டான் ஆழம்பழத்தை இதுதான் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்க எல்லாம் பிச்சாச்சு இது ஆலம்பழம் அத்திப்பழ மாதிரியே தான் இருக்கு இதுவும் எல்லாம் ஒரே குரூப் தான் போட்டிருக்கு பாருங்க விதை இருக்கு கிம் அத்த பசிய அன்யா ஒரே சின்ன சின்னதா இருக்கு தூள் தூளா இருக்கு அண்யா இமாஹா தானாக இந்த தானாகனா பீஜானின்னு அர்த்தம் இந்த இமாஹா தானாக அன்யா ரொம்ப ரொம்ப சின்னது ஒரு அனிமான்னு பேர் ஒரே ஒரு இதாக இருக்கு தானா பகவய்தி அவர் சொல்றார் இங்கதான் இதுவரைக்கும் சோமியன்னு சொன்னவர் இங்கதான் ஒரு பதம் அழகா சொல்றார் ஹே அங்கிற எனது உடலியவனே அதையும் யோசிக்கணும் சொல்லணும் ஒரு காரணத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிதான் இதுல வந்து ஒரே ஒரு விதை இருக்கு அந்த புரியுதோ நேரம் ஒண்ணும் நானே இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கேன் ேத்து பண்ண வேலை பண்ணி பாருக்கிறேன் அப்புறம் இதுல ஒரு விதை எடுத்து பிச்சா என்ன தெரியறதுன்னு கேட்டான் ஒன்னும் தெரியல तथा इदं इदं वड़ने ஒரே தூ தூளா இருக்கு விதைகள் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு ரொம்ப அணுமாத்துக்கு ரொம்ப நுண்மையா இருக்கு இவைகளுள் ஒன்றை எடுத்து அதை பித்து பின்னா பகவயதி அதுவும் பிச்சுட்டேன் கிம் அத்த பசியி அங்க என்ன பார்க்கற அப்படின்னா கிஞ்சன பகவயதி ஒன்னுத்தையுமே பார்க்கல அப்படிங்கிறான் அடுத்த மந்திரம் தகும்ஹோ சோமியமிமா அணிமா அணிம்னா மகான் நியோஸ் ஷ்வோமியேத்தகு வை சோமியே திமாயசே தய சோமியோ நம்னா மஹான் நியோதேதி ரொம்ப முக்கியமான மந்திரம் தான் இதுவும் பாருங்க எவ்வளவு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்க மது திருஷ்டாந்தம் நதி திருஷ்டாந்தம் அப்புறம் விரக்ஷ திருஷ்டாந்தம் இப்ப வந்து எல்லா திருஷ்டாந்தத்துக்கு பின்னாலும் என்ன சொல்லிட்டு இருக்கார் வருஷ ஒன்னு சொல்லின்றே வர ஏஷஹிமா ஐ ததாத்மக் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா திய ச ஆத்மா தசிஸ்வேதேதோ அவ என்ன சொல்றான் பூய ஏவா பகவான் சொல்லும் கேட்டு பொறுமையா தகும் அவர் என்ன சொல்றார் தகும்ஹ இந்த ஸ்வேத கேத்துவின் உவாச்ச உபரிஷத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறது விஷயத்தை ஏதம் அணிமானம் நிபாலயசே இந்த அணிமான் மிக நுண்மையான இதனை நீ அறிகிறாயா இல்லையா பிச்சுட்டான் அதுக்குள்ள இருக்கிற இந்த நுண்மையானதை நீ அறிகிறையா இல்லையாங்கிறார் என்ன பிராக்டிக்கல் டீச்சிங் பாருங்க சொல்ற எத்து ஏதத்து பிரத்ய கருத்தும் இச்சசி அப்படிதான் மந்திரத்துக்கு அவதாரிக்கையே கொடுத்துருக்காரு இதை நல்லா நீ அனுபவபூர்வமா பார்க்கணுமா இங்கதான் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்த பாரு பேசின்டே இருந்து புரியாது நீ தியானத்துல அனுபவிச்சு பாருன்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை உக்காந்து தியானத்துல இதை நீ அனுபவிச்சு பாருன்னு சொல்லலை அனுபவத்தை ஆராய்ந்து பாருன்னு சொல்லுகிறார் அனுபவத்தை ஆராய்ந்து பாருங்க உன் வாழ்க்கை அனுபவத்தை ஆராய்ந்து பார் என்பதுதான் வேதாந்தத்தோட உபதேசம் நீ அனுபவித்து தெரிந்துகொள் என்பது வேதாந்தத்தின் உபதேசம் அல்ல அல்லவே அல்ல அனுபவத்தை ஆராய்ந்து பார் அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணினா தெரியாம இருக்குமா என்ன அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ற போது அது அனுபவிக்க முடியலேன்னு சொல்ல முடியுமா என்ன அனுபவிச்சுருக்கிறதான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் அந்த அர்த்தத்தில் சொல்ற திரும்ப திரும்ப இதை மனசில் பதிய வச்சுக்கணும் ஏன்னா இந்த மாடர்ன் வேதாந்தா நவீன வேதாந்திகள் முறையாக படிக்காதவர்கள் சம்பிரதாயமாக படிக்காதவர்கள் பலர் இதையெல்லாம் படித்து தெரிந்து கொள்ள முடியாது அதுக்கு அவர்கள் உபனிஷத்துல இருந்து சில கொட்டேஷன் சொல்றாங்க அதான் அதை விட அது மாத்திரம் எடுத்து சொல்றாங்க நாயமாத்மா பிரவச்சனே நேத அந்த பிரவச்சன்கிறதுக்கு அர்த்தமே வேறனம்னா அவங்க லெக்சர்ஸ் நினைச்சுட்டு உபன்யாசம் டிஸ்கோர்ஸ் நினச்சிட்டு பிரவச்சனம்னா வேதத்தை திரும்ப திரும்ப சொல்றதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல நாயமாத்மா பிரவச்சனே நகுனா எமே வைஷ வுணுத்தே தேனவல தஸ்ைஷ ஆத்மா விவணுத்தை தனூகு கட்டோபரிஷத் முண்டகோபரிஷத்துல எல்லாம் இருக்கு அந்த ஆத்மா எவனை தேர்ந்தெடுக்கிறதோ அவனுக்குத்தான் அந்த அனுபவம் வரும் எல்லோருக்கும் அது கிடைத்து விடாதுல ஒரு இது ஆனந்தம் இப்படியே சொல்லிட்டு இருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கு கிடைச்சிருக்கும் இன்னொருத்தான் நம்புவான் யாருக்கும் இது கிடைக்காது இதெல்லாம் முழுக்க முழுக்க அசம்பிரதாயம் நவீன வேதாந்தம்னு பேருதுக்கு மாடர்ன் வேதாந்தா அனுபவத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உபனிஷத் முழுக்க பாருங்க இந்த இந்த உதாரணம் போருமே இந்த ஒரு உதாரணம் போருமே இதை வச்சுன்னு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க விஷயத்தை அக தகு இந்த கருத்தை புரிஞ்சு இந்த வாழ்க்கை மயமாக்குறதுங்கிறது வேற விஷயம் அனுபவத்தை ஆராய்ந்து ஆராய்ச்சியின் மூலம் தெரிந்து கொண்ட உண்மையை தன் வாழ்க்கை மயமாக்க வேண்டும் அது தவறில்லை அதுல ஒன்றும் தவிரில்லை ஒ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போறதில்லை எந்த மூல அனுபவமோ நிறைய அனுபவம் நமக்கு இருக்கு அனுபவத்துக்கெல்லாம் எது மூலமோ அதை புரிஞ்சுண்டு அனுபவங்களுக்கு முக்கியம் கொடுக்காம இருக்கிறத ஆன்மீக அனுபூதி என்று ஒருவேளை சொன்னார்களே ஆனால் அப்படி நிறைய பேர் தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க அதை ஏற்றுக்கொள்கிறோம் அதை ஒத்துக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு கற்பனையிலேயே முதக்க கூடாது இது வந்து ரொம்ப ரொம்ப பிரத்யம் பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்து அதனால அது என்ன ஆயிடும் கேட்டா அந்த நிலையில இருந்தா நீ இந்த நிலையில இருக்க மாட்டேன் அப்படி பார்த்தா கிருஷ்ணர்லாம் அவுட் ஆயிடுவார் கிருஷ்ணர் காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஜனகர் காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஆனா சமாதி இருந்தாங்க அவங்கலாம் சமாதி இல்லையே கிருஷ்ணர் சமாதியில் இருந்தார் ராமர் சமாதியில் இருந்தார் ராமகிருஷ்ணர் சமாதியில் இருந்தார் ராமர் சமாதியில் இருந்தாரா கிருஷ்ணர் சமாதியில் இருந்தாரா ஜனகர் சமாதியில் இருந்தாரா சமாதிங்கிறது வேணா ஒருத்தர் ஒருத்தருக்கு அதுல ருச்சி இருக்குன்னா நல்லா இருந்து தப்பு இல்லையே ஆனா சமாதியில மாத்திரம்தான் ஞானம் இருக்கு ஜாகிரத அவஸ்தில இல்லேன்னு சொல்றது தப்பு சாஸ்திரப்படி தப்பு வாணிபம் செய்யணும் செய்வர் மா தவம் செய்யணும் செய்வர் கைவல்லவனிதான் சொல்லுகிறது பேத கர்மத்தால் வந்த பிராரப்தம் நானாவாகும் ஆதலால் ஞானிகள் விவகாரம் அவரவர்க்கு ஆவ வாணிபம் செய்யணும் செய்வர் மா தவம் செய்யினும் செய்வர் பூதலம் புறப்பர் பூதளம் புறப்பர்னா என்ன ராஜ்ய நிர்வாகம் பண்ணுவார்கள் ஐயம் புகுந்து உண்பர் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர் பாடியிருக்க கைவல்ய நவநீதம் தப்பான அபிப்பிராயம் ரொம்ப பிரசித்தமா பரவி இருக்கு நம்ம சொன்னோம்னா நம்மள முட்டாள நினைச்சுறாங்க இந்த காண்டெக்ஸ்ட் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக பல விஷயங்களை சொல்லுகிறது அவ என்ன சொல்றார் ஏதம் எம் அணிமானம் ந நிபாலயசே இந்த நுண்மையை நீ பார்க்கவில்லை புரியல உனக்கு அப்புறம் என்ன சொல்றாரு இதுல இருந்து சோம்ய ஏஷா அணிம்னா அணிம்னா ஏவ அனிம்னா பஞ்சமி இதுல இருந்து ஏவம் மகான் நெக்ரோதா திருஷ்டதி இதுல இருந்து மனம் வந்துருக்கு அப்படி கேட்கிறார் வேற வழி இல்ல அப்படியே முழிக்கிறான் முழிச்ச உடனே சொல்ற அது மாதிரிதான் சத் ஸ்ரத்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இப்ப உனக்கு இதுல நம்பிக்கை இருக்கா இல்லையா இந்த இதை பிச்சு அதுக்குள்ள இருந்து தான் இது வந்திருக்குங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா இல்லையா இருக்கு அது மாதிரிதான் இந்த நுண்மையான சத்ரது தான் இது வந்திருக்கு இப்போ புரியறதா இல்லையான்னா புரியுறது இருந்தாலும் அடுத்த கிளாஸ் ஓம் ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்த தேகாய தட்சிணா மூர்த்தஜே நமர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓ